மேவ மாத பித்தமேச்சா விதையிரவிணம் மேவெவ நமோவிதாம்பிராயி மஹோ நமோ குருபியோபி பிரானோராஹம த பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதாய பூர்ணமேவிஷம் ஷாந்தி சாஸ்திரத்துக்கு லட்சியம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது தான் சாஸ்திரங்கிற சொல்லுக்கே பொருளது தான் ஹிதம் ஷாஸ்தி ஆனந்தம் சாஸ்தி சுகம் சாஸ்தி சந்தோஷம் சாஸ்தி துகாத்து திராயத்தை சாஸ்திரம்னு சொன்னாலே நமக்கு ஹிதமான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மள கஷ்டப்படாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் சாஸ்திரம்னே பேர் சாஸ்திர சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் அதில் இது ஒரு அர்த்தம் ஆகையினால சாஸ்திரத்தோட நோக்கம் துன்பத்தை நீக்கிறது இன்பத்தை உணர்த்துறது அதை கர்மாவை பண்ணி நீக்கிறதுங்கிறது கர்ம காண்டத்தில் துன்பம்ங்கிறதே இன்பந்தான் உண்மை அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் என்று உபதேசிப்பது ஞானகாண்டத்தினுடைய நோக்கம் அப்ப தெரிஞ்சதை வச்சு தெரியாததை சொல்லி தெரியாததை தெரியும்படி பண்ணி தெரிஞ்சதை தெரியாமல் பண்ணும்படி பண்றதுதான் ஞானகாண்டத்தோட வேலை எப்படி இருக்கு பாருங்க எப்படி சொன்னாலும் இப்படி இல்லாம போறது தெரிஞ்சதை வச்சுண்டு தெரியாத புரிய வச்சு தெரியாதத தெரிஞ்ச தெரிஞ்சு கொண்டதுனால தெரிந்திருக்கிறத தெரியாமல் பண்ணிவிடுறது தெரியாதத தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கிறத தெரியாமல் பெரிய ஜாலம் தானே இது அழகான ஜாலம் தான் இது அதனால என்ன ஆறுதுன்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுறது நம்ம சம்சாரம் போயிடுறது நம்ம துக்கம் போயிடுறது சம்சாரம் தான் நமக்கு தெரியறது சாஸ்திரம் மோக்ஷத்தை தெரிய வச்சு தெரிஞ்சிருக்கிற சம்சாரத்தை புரியுறது இல்லையா தெரியாம பண்ணிடுறோம் தெரியாம பண்றதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு நாம முக்கியத்துவமே கொடுக்க கண்டுக்கவே மாட்டோம் கண்டுக்கவே மாட்டோம் பொருட்படுத்தவே மாட்டோம் மதிக்கவே மாட்டோம் தேவைப்பட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அளவா மரியாதையை வச்சு செருப்ப வாசலில் கட்டுற மாதிரி இது ரொம்ப முக்கியம் இந்த புத்தி இருந்தா தான் நாம வந்து நாம முக்தனா இல்லையான்னு பத்து பேருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை பத்து பேருக்கு எவருக்கு அவசியம் இல்லை நாம முன்னு யாருக்கும் ரொம்ப முக்கியமா தெரியணும் நம்மளை பத்தி பத்து பேர் பத்திரிகையில ஜீவன் முக்தர் எழுதுறதுக்காக நாம முக்தி அடையணும் அதனால அதேதான் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு முக்துற அவன் ஃபீல் பண்ணாதான் இன்னொருத்தர் முக்தனையே அப்ரிசியேட் பண்ண முடியும் ஒரு முக்தனுக்கு தான் இன்னொரு முக்தனுடைய இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும் சொல்ல போனா இந்த ஞானம் முக்திங்கிறத புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு ஒருத்தனுடைய அந்தஸ்கரண எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரிய போறது தெரியணுங்கிற அவசியம் இருக்கா என்ன ஒரு முக்தன் இன்னொரு முக்தனுடைய அந்த விற்பி எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவானா அப்படி ஆராய்ச்சி பண்ண அவன் முக்தனா ஒரு முக்தன் இன்னொரு முக்தனுடைய மனசு எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி அவன் பண்ணுற ஆராய்ச்சி சரியா தப்பான்னு ரொம்ப தப்பு அவன் விற்பி எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் விற்பி எப்படி பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கும் அவன் ஞானம் எப்படி இருக்குங்கிறதா நம்ம பார்க்கணுமே தவிர அவருடைய ஞான பலம் எப்படி அது விவகாரத்தில் நம்ம அனுமானிக்கப்படும் அவருடைய விவகாரங்களை வச்சுண்டு அனுமானிக்கிறோம் சில சமயம் அதுவும் பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது அது விவகாரம் வந்து ஆழப்பொறுத்திருக்கு பிரம்ம வித்து வரன் வரியான் வரிஷ்டன் அது வேறு இருக்குது வித்தியாசம் இருக்குது அதனால் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க இது இடையில் நான் சொன்னேன் தெரிஞ்சதை வச்சு தெரியாததை தெரியும்படி பண்ணி தெரிஞ்சிருக்கிறத தெரியாமல் பண்ணுறது தான் முக்கியமான உபதேசம் மோக்த்தை தெரியும்படி பண்ணி சம்சாரத்தை தெரியாதபடி பண்ணிவிடுறது அதுக்கு நிறைய என்ன சொல்கிறது புத்தி பூர்வமாக நிறைய சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு அந்த சிந்தனைக்கு நல்ல ஸ்ரத்தா பக்தி வேண்டிருக்கு அதனால தான் சாஸ்திரத்துக்கு பேரே மீமாசான்னு பேர் மீமாம்சான்னா எதை விசாரம் பண்ணணுமோ அதை விசாரம் பண்ணினா அது மீமாசா எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அவையே இப்படியே இருக்கான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சு கூட அவையே இப்படியே இருக்கான்னு நீயே இப்படியே பார்த்துட்டே இருக்க அவ நம்ம இன்னொருத்தங்க கேட்கணும் இல்லையா அவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு கேட்டுதான் முடியுமா ஏன் சாமி நம்ம மந்திரிகள்லாம் இப்படியே இருக்காங்க நீங்க இப்படியே கேட்டுருக்கிறதுனால அவன் அப்படியே இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் இந்த பூர்ணமதாக நான் விடுறதா இல்லை அதனால என்ன பண்ணிட்டு நான் காரியம் நமக்கு அனுபவமாக இருக்கு அனுபவ கோச்சரமாக இருக்கிறது காரியம் சொல்லப்போனால் அந்த அனுபவம் மீமாசைக்கு அர்த்தம் சொல்ல வந்தேன் அது எங்கேயோ போயிடுத்து மீமாசான்னா என்ன அர்த்தம் ஸ்ரத்தையோட பக்தியோடு பண்ணுற ஆராய்ச்சி பூஜித்த விசாரகா அப்படின்னு சொல்றாங்க பூஜ்ய விசாரா பூஜித்த விசாரா பூஜ்ஜிய விசாரா ஓகே அதாவது என்னன்னா எதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் தெரிஞ்சினாலும் பிரயோஜனம் கிடையாது எதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லையோ துக்க நிவர்த்திங்கிற பரம இல்லையோ ஆனந்த பிராப்திங்கிற பரம பிரயோஜனம் இல்லையோ அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை தெரிந்து கொண்டால் அதான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகுமோ எதை தெரிந்து கொண்டால் நமக்கு சம்சார நிவர்த்தியும் மோக்ஷமும் கிடைக்குமோ அதை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் கிருஷ்ணர் ஏதத் ஞானம் இத்தி புரோக்தம் அஜானம் எதத்தோன் எதான இதுக்கு பேர் தான்ப்பா ஜானம் மற்றதெல்லாம் நான் ஞானம் க ஞானம் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன்ட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க போறோம் அவித்யா வித்யா எல்லாம் வரப்போகுது தலையை சுத்தம் இது பூஜித்த விசாரா அதனால தான் இந்த விசாரம் பண்ணுறோம் அதில் எதுக்கு என்ன இந்த பீடியை எதுக்கு போட்டிருக்கேன்னு சொன்னால் நம்ம அந்த இதே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோங்கிறதுக்காக காலையில் வகுப்பில் சொன்னேன் காரியத்தில் காரணத்தை பார் ஒன்று பாடம் காரியத்தில் காரணத்தை கவனித்த பிறகு காரியத்தை கவனிக்காதே காரியத்தை கவனிக்காதே கவனிக்காதேன்னு ஒரு அர்த்தம் காரியத்தை நீக்கிவிடும் காரியத்தை அறிவால் நீக்கிவிடும் ஏன் இது சாஸ்திரம் சொல்லுகிறதுனா நமக்கு காரண காரிய பாவம்ங்கிறது பழக்கத்தில் இருக்கு இது மூல காரணத்தை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இதுல வந்து விதை காரணம் மரம் காரியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் இந்த காரணம் பரிணாம காரணம் விதை காரணம் மரம் காரியங்கிறது பரிணாம காரணம் பரிணாம காரணம் வெத வெத அழிஞ்சு மரமாக வரும் இங்க தங்கம் அழிஞ்சு நகையா வர்றதில்லை நூல் அழிஞ்சு ஆடையா வர்றதில்லை தண்ணீர் அழிஞ்சு அலையா வர்றதில்லை இதெல்லாம் இதுலாம் விவர்த்தவாதம் போடு விவர்த்த காரணவாதம் வாதம்னா பேச்சு உபதேசம் அல்ல உபனிஷத்து அந்த அடிப்படையில் விவரத்த காரணத்தை மனசுல வச்சுக்கொண்டு பேசுறேன் அப்ப இந்த சாஸ்திரம் என்ன உபதேசம் பண்றதுன்னா எதோவா இமாத்த ஜாத்தீவன் எப்பய்திவிசந்தி தஜிஞாசஸ் இந்த ஜூல காரணம் சொல்லி பூர்ணம் சொல்லி நம்ம பாஷையிலோ பூர்ணம் தான் ஜாரணம் ஜகத் காரணம் பூர்ணம் ஜகத் கிம் அப்பூர்ணம் அப்பூர்ணம் காரியம் பூர்ணம் காரணம் பூர்ணம் காரணம் அபூர்ணம் காரியம் அபூர்ணம் காரியம்னு சொல்கிற போது என்னென்னா அபூர்ணம்னா என்னென்ன நகையை நிறைய பண்ணி வச்சுருக்கோம் இது ஒட்டியானம் இது வந்து மூக்குத்தி இது தோடு இது வளையல் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருக்கோம் அது என்ன இருக்குதுன்னா அந்த நாம ரூப உபாதி பரிச்சின்னம் இருக்குது அந்த பேதம் இருக்கு ஆகையினால வளையல் அந்த வளையலுங்கிற சொல் ஞாபகம் வளையல்ங்கி வளையல்லை வங்கியின் தங்கம் வங்கி வளையல் அல்ல வங்கியின் வடிவம் வேறு சொல் வேறு வளையலின் வடிவம் வேறு அதனுடைய சொல் அதனுடைய பேர் வேறு ஆனால் இரண்டும் தங்கமாக இருந்தாலும் வங்கி வளையல் அல்ல வங்கி பேங்க் நினைச்சு இப்படி போடுறாங்களே அது வங்கி தானே பேர் இப்படி ஒன்று இருக்கும் இல்லாட்டி மோதிரம் விளையல்னு சொல்லணும் என்னத்துக்கு இதுக்கு இல்லாது பழக்கத்தில் எல்லோரும் மோதிரம் எல்லோரும் கண்டிப்பாக போட்டிருக்காங்க அடிக்கடி எல்லாரும் மோதிரம் போட்டிருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மோதிரம் ஏதோ இருக்கோ இல்லை பிளாஸ்டிக்லேயே ஒன்று மாட்டிக்கிறோம் ஏதோ ஒன்று மாட்டின்னு அது திண்டாட வைக்கணும் அந்த இடத்தும் நம்ம போட்டில எங்களுக்கு இல்லை அது வந்து என்னென்னா எல்லோரும் ஆதீனங்கள்லாம் கூட பெரிய பெரிய மோதிரம்லாம் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கிற மோதிர மாதிரி யார்ட்டையும் பார்க்க முடியாது தருமபுரம் திருவாடூர் ஆதீனமெல்லாம் இருக்காங்களே அவங்க கையில் போட்டிருக்கிற வைர மோதிரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படக்கார்ட்டும் எப்படி இருக்காது ரொம்ப ஆண்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் பார்க்குற போது ஆதீனத்தை தான் பார்த்துட்டு இருப்பா அவர் வீபூதி கொடுக்குறது மோதிரத்தை பார் பார் பார் பாருமா அவர் இப்படி எடுத்து வீபூதி எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது அந்த நாம ரூப இருக்கே நாமரூப நாம ரூப கர்மா கர்மா விட்டுரும் நாமரூபங்கள் என்ன பண்றது அந்த தங்கத்தை வேற வேறையா காட்டுறது வளையல் வேற மோதரம் வேற அப்படின்னு காட்டுறது அது அபூர்ணமா பூர்ணமா லிமிட்டட் வளையல் வடிவமும் வளையல்கிற பேரும் நாம ரூபம் மோதரம்ங்கிற வடிவம் பேர் எது இருக்க இது நாம ரூபங்கள்லாம் என்னது அப்பூர் அபூர்ணம்னா பரிச்சின்னம் பரிச்சின்னம் இது இது அதை லிமிட் பண்றது அது இது லிமிட் பண்றது அந்தம்னு பேர் தங்கம் அனந்தம் நகை அந்தம் ஒரு நகை இன்னொரு நகை கிடையாது அதனால பிரபஞ்சத்தை நம்ம அனுபவிக்கிறதுலாம் என்ன ஒன்னொன்று இருக்கிற குணதோஷங்கள் என்ன பண்றது அது பரிச்சின்னமாக காட்டுறது அந்தமாக காட்டுறது அந்தம் பண்றது அது இது அந்தம் பண்றது லிமிட் பண்றது காரியல காரணத்தை பாருத்தத்வை சித்தாந்தம் விவர்த்த காரணவாதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லுவதால் பிரம்மன் விதை போன்று பரிணமித்து மரம் பரிணமிப்பது போ விதையிலிருந்து மரம் பரிணமிப்பது போல பிரம்மம் உலகாக பரிணமிப்பதில்லை தங்கம் நகையாக காட்சி அளிக்கிறது போல தங்கம் பல்வேறு நகைகளாக பெயர்களாக வடிவங்களாக காட்சி அளிப்பது போல அந்த பிரம்மே நாம ரூபங்களாக பரிணாமங்களாக காட்சி அளிக்கிறது என்ன பண்றதுன்னா நகையில தங்கத்தை பாரு அப்படிங்கிற போது என்ன பண்றோம் நம்ம திருஷ்டி போக்கஸ் மாறு நம்ம திருஷ்டி எல்லாம் கவனிக்கிறோம் இப்ப எல்லாரும் இங்க இருக்கிற வெளிச்சத்தை பாருங்கும் வெளிச்சத்துல உங்க கவனம் போகுமா போகாதாங் இங்கிலீஷ் நம்ம விர்த்தி மனச என்ன தோன்று சொன்ன உடனே உங்களுக்கு அந்த விற்த்தி அந்த லைட்ட பார்க்கறது பாக்குறதுன்னா என்ன அர்த்தம் இடையில இருக்கிற இப்ப இதுக்கு இதுக்கு இடையில இருக்கிற வெளிச்சத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீர்கள் அந்த உணர்ந்திருந்தாலும் உணர்ந்து உண்மையில் உணர்ந்திருக்கிற வஸ்துவை நாம் உணர்றதே இல்லை எதனால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனை நாம் உணராமல் உணரப்படுபவைகளையே உணர்ந்து கொண்டு உழலுகிறோம் உழலுகிறோம் உழல்றதுக்கு காரணம் என்னன்னா உணர்வை உணராமல் உணரப்படுபவைகளை உணர்ந்து கொண்டு இருப்பதுதான் காரணம் போட்டுள்ளார் சொல்ற போது காரியத்தில் காரணத்தை கவனி கவனி காரணத்தை கவனி ஜகத்தில் பிரம்மத்தை கவனி அபூர்ணத்தில் பூர்ணத்தை பார் அபூர்ணத்தில் பூர்ணத்தை பார் அபூர்ணத்தில் பூர்ணத்தை பார்ன என்ன அர்த்தம் அபூர்ணத்தில் பூர்ணம் வியாபித்திருப்பதை புரிந்து கொள்ளு இதம் பூர்ணம் சொல்ற போது என்ன அர்த்தம் இந்த நாம ரூபாத்மகமான காரியத்திலையும் அந்த பூர்ணம் வியாபிச்சிருக்கிறத பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கோ அதை போக்கஸ் பண்ணு கவனி விவசாயாத்மிகா புத்தி வேண்டியத கவனிச்சா கவனமெல்லாம் செதராது கவனிக்க கூடாத இப்படியே பேசிட்டு இருப்போம் ஒன் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை என்ன பண்ணுவோம் இந்த காரியத்தை நீக்கிடும் அறிவால நீக்கிடும் காரியத்தை நீக்கிட்டியானா காரணம் காரியம்ங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருக்க எப்ப பார்த்தால் இது காரியம் அது காரணம் அப்ப என்ன துவைத்தமா அத்வைத்தமான விதை காரணம் மரம் காரியம்னா துவைதம் தான் ஆனா இங்க அப்படி இல்லை தங்கம் காரணம் நகை காரியம்னு சொன்னா துவைத்தமிவ பவதி நான் பாஷ்யம் படிக்க போறேன் அப்புறம் உங்களுக்கு புரிய போறது துவைத்தமிவ அவபாசத்தை நது துவைத்தம் அத்வைத்தமேவ துவைத்தம் இவ அவசத்தை பூர்ணமேவ அபூர்ணமிவ அவபாசத்தை பூர்ணந்தான் அபூர்ணம் மாதிரி தோன்றுகிறது ஆகினால் என்ன பண்றதுன்னு காரியத்தில் காரணத்தை பார் ஒன்று காரியத்தை அறிவால் நீக்கிவிடு இரண்டு காரணத்தன்மையையும் அறிவால் நீக்கிவிடு அதகா பூர்ணம் காரணமும் பூர்ணம் இதம் பூர்ணம் காரியமும் பூர்ணம் தங்கமும் பூரணம் நகையும் பூர்ணம் பூர்ணாது பூர்ணம் உதச்சது காரணத்திலிருந்து காரியம் தோன்றியிருக்கிறது பூரணமான காரணத்திலிருந்து பூரணம் நீங்காமலேயே பூர்ணமான காரியம் தோன்றியிருக்கிறது பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பிறகு காரணத்திலிருந்து காரியத்தை நீக்கிய பிறகு காரணம் மட்டுமே இருக்கிறது காரணம் மட்டுமே இருந்து காரியம் இல்லை என்றால் காரணம் என்ற சொல் தேவையா காரணமே காரணம் மட்டுமே இருந்து காரியம் இல்லை என்றால் காரணம் என்ற சொல்லுக்கு இடம் எங்கே காரணம் என்ற சொல்லும் இல்லை அது அப்படியேதான் அபரோக்ஷானுபூதி ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்றேன் காரியேகி காரணம் பசியேத் ஒன்று பஷாத் காரியம் விசர்ஜயேத் பிறகு காரியத்தை விடு நீக்கிவிடு காரணத்துவம் தத்தோ நஷ்யே காரணத்தன்மையையும் தத்தகா நஷ்ய அழிஞ்சிடுவது காரணத்தன்மையும் நீங்கிவிடும் அவசிஷ்டம் அவசிஷ்யத்தேன்னு இருக்கிறதுனால அங்கேயும் சொல்ற அவசிஷ்டம் பவேன் முனிஹி முனிவனானவன் எஞ்சியுள்ள ஸ்வரூபமாகவே தன்னை உணர்ந்து கொள்வானாக ஆச்சாரியருடைய சொற்கள்லேயே சொல்ற போது இன்னும் ஆனந்தமா புரிய போறது பார் அவர் என்ன நம்ம சொன்னாலும் சரி அவருடைய பாஷ்யத்தை படித்து சொல்கிற போது அது தனியாக தான் இருக்கும் ஆகையினால நான் இதுக்கு மாத்திரம் இந்த பூர்ணமதகாவுக்கு மாத்திரம் உங்களுக்கு போரடிக்கிறதோ இல்லையோ எனக்கு போர் அடிக்கலை அதனால் நான் இதை வந்து இந்த பாஷ்யத்தை வைத்துக்கொண்டே இந்த பூர்ணமதகாங்கிறதுக்கு மாத்திரம் அர்த்தத்தை சொல்லி ஒரு வழியாக முடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் எப்படியும் இன்றைக்கி முடிச்சுடுவேன் இப்போதை பார்ப்போம் நீங்க இதை மருந்து அர்த்தத்தை சுருக்கமா எல்லாம் சர்வம் பூர்ணம் சொல்லி முடிச்சுடலாம் அப்படி பண்ணாம நம்மளை யோசிக்க வச்சு சிந்திக்க தூண்டி நம்முடைய சிந்தனையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது விடுவிக்கிறது சிந்தானா என்ன அர்த்தம் கீதையில் அசுர குணம் சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் சிந்தாம பிரலயாந்தாம் உபாஸ்ருதாக சில பேர் கவலைப்படுறதுங்கிறத பிறப்பு முழுக்க ஒட்டுமொத்த கொத்தகையாக எடுத்துட்டுருக்கான்னு விட்டேன் கவலைப்பட்டே தீர்றது அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு இருக்காங்க விடுறதே இல்லை நீங்கள் என்ன சொன்னான்னு சொல்லி நான் கவலைப்படுறத விட போகிறது இல்லை நன்னா கவலைப்படே எதுக்காகலாம் கவலைப்படுறது கவலைப்படுறதுக்கு சப்ஜெக்டாக இல்லை சில பேருக்கு என்ன கவலை கவலை எல்லாம் போயிடும் போல் இருக்கேன்னு கவலைப்படுறான் அவன் கவலைப்படப்பட்டு இருக்கேன் கடவுள் வலைன்னா தெரியுமே நம்ம அதுலதான இருந்துட்டே இருக்கோம் போன மாதிரி அப்பப்போ ஒரு பிரம்ம வருதுங்கிறான் அப்பப்போ வலையில மாட்டிக்கிற மாதிரி பிரம்ம சொல்லப்படாதோ வலையில்தான் இருந்துட்டே இருக்கும் அப்பப்ப மோட்சம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு பிரம இல்லப்பா நீ எப்பவும் நித்திய முக்தந்தான் அப்பப்ப நீ வந்து கிளாஸ் இல்லாத போது இந்த விற்பி இல்லாத போது இருக்கிற மாதிரி ஒரு பிரம வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு மோட்சம் பிரம இல்லை சம்சாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம சம்சாரத்துல இருக்கோங்கிறது சத்தியமா பிரமையா சுவாமி என்ன படிச்சாலும் சுவாமி தாய்மான்வரே சொல்லிவிட்டார் எத்தனை முறைதான் கற்கிடும் கேட்கினோம் இதயம் ஒடுங்கவில்லை நினைக்கிறோம் எது சத்தியமோ அதை பிரமேன்னு நினைக்கிறோம் வேதாந்தம் படித்த பிறகு பிரமையாகுமா மோட்சம் வாஸ்தவம் தான் ஆனாலும் அதிகமான நேரம் எதுல இருக்கோம் பார்த்தோம்னா இருபத்தி மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் முக்தனா இருக்கும் எத்தனை மணி நேரம் பத்தனா இருக்கும் அப்படின்னு போனோம் போடுவோம் சார்ட்டு எழுதி உட்கார்ந்துருவோம் இன்னை ஒரு மணி நேரம் முக்தனா அங்கே ஒருத்தர் இருந்தார் பெரியவர் அடிக்கடி எழுதுவார் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மனம் தமோ குணத்தில் அதிகமாக இருந்தது அப்படி இருந்தார் அப்புறம் வந்து ஒன்றரை மணிக்கு கொஞ்சம் சத்துவகுணம் மேல் ஓங்கியது மறுபடியும்மோ குணம் மிக ஆழமாக வந்துவிட்டது முக்தனா இருக்கேன் எவ்வளவு நேரம் பத்தனா இருக்கேன் கட்டுப்பட்டவனுக்கு பேரு பத்தன் விடுபட்டவனுக்கு பேரு முக்தன் விடுவிச்சின்றவனுக்கு பேரு முக்தன் மாட்டின்றவனுக்கு பேரு பத்தன் இப்படின்னு சொல்லலாம் இல்லையா விடு அதாவது கட்டுப்பட்டவனுக்கு பெயர் பத்தன் தலை உண்டவனுக்கு பெயர் பத்தன் தலையிலிருந்து விடுபட்டவனுக்கு பேரு முக்தன் இப்படியும் சொல்லலாம் இதை விட ரொம்ப நல்ல பாஷை மாட்டின்வனுக்கு பேர் பத்தன் இவனாதான் போய் மாட்டின்னா யாரு மாட்டிக்க சொன்னா யாரு பண்ணிக்க சொன்னாப்பா கல்யாணம்னா அப்புறம் என்னன்னா இவன் தான் விடுவிச்சுன்னுட்டான் முக்தன் அப்போ மோக்ஷனு தாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் முச்சு தாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சங்கராச்சாரியார் இது ரொம்ப அழகான வார்த்தைகளில் சொல்றார் அந்த வார்த்தைகளை சொல்லி இந்த காரணக்காரியங்க இந்த மனசுல வச்சு இந்த இதை இந்த நிறைய என்னெல்லாம் வகுப்பு எடுத்தா கூட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சிந்தனை பண்ணினா கூட இதை மறந்துடக்கூடாது காரண காரியத்தை பற்றி தான் பேசுறது இந்த வாக்கியங்கள்லாம் ஆனால் அது சொல்றதை பார்த்தா நமக்கு சிந்தனையை தூண்டி சிந்தையிலிருந்து விளக்குறதுன்னு சொன்னையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி நம்மை சிந்தையிலிருந்து விளக்குகிறது அதுக்கு கீதையை கோட் பண்ண வார்த்தைக்கு கவலைங்கிறதுக்கு அப்புறம் அவருக்கு எனக்கு இந்த கவலை அது பாவனை நான் என்ன எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆசிரமத்தில் என்ன நடந்தாலும் சரி தட்சிணாமூர்த்திக்கு தான் அந்த கவலை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் தப்பிச்சேன் பாவனையினால் அவர் என் கவலை வாங்கிறதுக்க உட்காந்துட்டு இருக்கார் உன்னையார ஆசிரமம் சொன்னேன் பண்ணுவார் நீ நீ என்னதுக்கு ஆசிரம் ஆரம்பிப்பானே கேம்ப் நடத்துவானே தண்ணி வரலம்பானே சூடாக வருதும்பானே உன்ன யாரும் பண்ண சொன்ன நீ பண்றதுலாம் நீ பண்ணுறது அப்புறம் வந்து அதையோன்னு தலையில் அடிச்சிக்கிறது நான் தான் அப்படி பண்ணலை சும்மா சொல்கிறேன் அப்புறம் அதையோ ஐயோ நடிச்சுக்கிறது அப்புறம் அதெல்லாம் உனக்கு தாங்கிறது என்னத்துக்கு இந்த வேலை அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை இதானே ஆன்மீகத்தை அப்படி தானே சொல்கிறாங்க முதல்ல குறைய வெளியில் பார்க்குறோம் இது சரியில்லை அது சரியில்லை கவர்மெண்ட்டு சரியில்லை அவன் சரியில்லை அண்ணன் சரியில்லை தம்பி சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தை சரியில்லை எங்கள் அம்மா அப்பா தாத்தம் பாட்டி அதை விட மோசம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஏதோ தப்பித்தவரு ஏதோ ஜென்மாந்திர புண்ணியத்தில் இப்படி எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்றேனே சரியில்லைன்னு சொல்றேன் நான் எவ்வளோ சரியாவா இருக்கேன் அப்படி தப்பித்தவரி இவனை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஆமா எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு பெரிய குறை இல்லையா நான் தான் சரியில்லை ஓஹோ இப்போதான் சரி புரியறது அது சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை நான் தான் சரியில்லைன்னு சொல்கிறேன் முதல்ல என்ன சொன்னால் எதுவும் சரியில்லைன்னு இப்போ நான் சரி இல்லைங்கிறோம் நான் நான் தான் எங்கிட்ட தான் குறை இருக்குது என்ன நான் சரி பண்ணிக்கணும் இன்னொருத்த சரி பண்ண முடியுமா சரி பண்ண வேண்டியுமா தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னிடத்துலயே குறையை ஏற்றுக்கிறான் முதல்ல சுற்றி குறை இருக்கு தங்கிட்ட குறை இருக்கிறத கவனிக்கலை அப்புறம் தன்னைத்தான் குறைன்னு நினச்சி புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கடைசியில் புரிஞ்சுக்கிறான் இந்த மந்திரத்தை படித்த உடனே எங்கிட்டையும் குறையில்லை எங்கேயும் குறையில்லை எங்கிட்டையும் குறையில்லை குறையே கிடையாது என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை அப்படின்னு சொல்லி எங்கும் குறையில்லைங்க எதுக்கு சொல்கிறேன் இந்த கவலை போயிடுது சிந்தனையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது சிந்தை கிருஷ்ண சொன்ன மாதிரி துன்பத்தோடு நம்மளை சேர்த்துக்கிறதுல நம்மளை விட்டு பிரிச்சுடும் துன்பத்துக்கு சத்தியத்தை விடுபட்டு துக்க சம்யோக வியோகம் கிருஷ்ணர் துன்பத்தோடு உன்னை பிணைத்துக் கொள்ளுதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுதலே முக்தி அப்படி சொன்னார் அதுதான் இந்த மந்திரம் பண்ணியிருக்கு இல்லாட்டி என்னத்துக்கு அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகும் பூர்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன யோசிக்கட்டும்னு விட்டுடுத்து உபனேஷத்தை சிந்திக்கட்டும் தோன்று அவர் எவ்வளவு தூரம் புத்தி சக்தி இருக்கு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையை தூண்டி சிந்தனையை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சிந்தைகள் அனைத்திலிருந்தும் சீ சீ சீ புரியலன்னா சீ நெடில் போட்டுக்க வேண்டிதான் இப்ப சங்கராச்சாரியருடைய விளக்கத்தை சொல்லி நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் அந்த அனுபவத்தை நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி உங்களோட இது பகிர்ந்துக்கிறேன் கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷையாக இருந்தாலும் சில பேர் பொறுத்துக்கணும் நான் விளக்கி தமிழில் சொல்லிவிடுவேன் அவருடைய வார்த்தைகள் அப்படியே நான் சொல்கிறேன் பூர்ணமதா பூர்ணம் பூர்ணமதா கம்மா போடுறார் பூர்ணமதா ரெண்டு சொல் இருக்குது அத பூர்ணம் அதஹா அதஹாங்கிறது வந்து தச்சப்தார்த்தம் அது அதஹானா அதுன்னு அர்த்தம் பூர்ணமதா சொல்றார் பூர்ணம் இஸ் இக்குவல் டு என்னது வியாவிறம் எதிலிருந்தும் உற்பத்தி ஆகலை வியாவிற்பம் எதிலிருந்தும் அது உற்பத்தி ஆகலைன்னு பூர்ண சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிற அர்த்தம் என்ன அகாரணம் அகாரியம் அது எதிலிருந்தும் தோன்றவில்லை இன்னொரு அர்த்தம் போட்டுக்கணும் அதிலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை அதுவும் ஒரு மீனிங் இருக்குதுல அது இங்க சொல்லலை கட்டோபனிஷத்து கீதையில வேற குதஷித் கதாச்சித் நாயம் பூத்வா பவித்தா வான பூயா இது கீதையில இருக்கு அதாவது இதுல இருந்து இது பிறக்கவும் இல்லை இது தோன்றவில்லை இருந்த பிறகு இல்லாமல் போவதில்லை இல்லாமல் இருந்து தோன்றுவதில்லை இருந்து பிறகு இல்லாமல் போவதில்லை நாயம் பூத்வா பவித்தா வான பூயா அங்க கடோபரிஷத்துல இதே விஷயம் வேற வேற ஃபார்ம்ல இருக்கு நஜாயத்தே மியத்தேவா விபஷ்டித்து விப்டித்துனா சைத்தன்யம் நஜாயத்தே மியத்தேவா விபஷ்டித்து நாயம் பபுவ கஷ்டின்ன குதித்து அப்படி ஒரு வார்த்தை அங்க இருக்கு இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை இதுவும் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை பூர்ணம் என்றால் என்ன எதிலிருந்தும் தோன்றாதது பூர்ணம் இங்க சங்கராச்சாரியா குதஷ்டித்து வியாவிர்த்தம் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை மரம் வந்து பூர்ணம் இல்லை என விதையிலிருந்து வந்திருக்கு அதனால இங்க பிரம்மனுக்கு லக்ஷணம் சொல்லும் பொழுது பூர்ணம்னு சொல்லும் பொழுது இன்னொரு பாஷ்ன்னா அஜஹா பூர்ணம்னு சொன்னா என்ன அர்த்தம் எதுல இருந்தும் தோன்றவில்லை ந குத்தஷ்டித்து வியாபாரம் இந்த அதே சப்தம் இருக்கக்கூடாது அதனுடைய முக்கிய அர்த்தங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கணும் நம்ம வழக்கத்துல சொல்ற ஔபச்சாரிக்க பூர்ணம் எல்லாம் பூர்ணம் கிடையாது ஔபச்சாரிக்க பூர்ணம் சுவாமி ரொம்ப நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது ஔபச்சாரிக பூர்ணம் அங்கே போனதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு தகவல் வரும் அங்கே நல்லா இருந்தது இங்கே வந்தவுடனே பழபிடியும் நான் அதுக்கெல்லாம் டேஷ் டேஷ் டேஷ் போட்டு அதில் ஔபச்சாரிக்க பூர்ணம் சாப்பிட்ற போது அப்போது போரும் போ அப்பா பூர்ணமாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஔபச்சாரிக்க பூர்வ பூர்ணம் வாஸ்தவமான பூர்ணம் கிடையாது இது வந்து ஔபச்சாரிகம் இல்லை முக்கிய பூர்ணம் சத்திய பூர்ணம் சந்தேகம் இல்லாத வியாவிரத்தம் அதுக்கு இன்னொருத்தம் ஏதாவது எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது அங்காதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தி தாத்து தான் அதனால ஆனந்த பூர்த்தியாய் பூர்த்தினா நிறைவுன்னு நம்ம முடிவுக்கு சொல்கிறோம் சாதாரணமாக என்ன பண்ணுறோம் கன்க்ளூஷன் நிறைவுன்றது என்ன அர்த்தம் கன்க்ளூஷனுங்கிறோம் அந்த கன்க்ளூ நிறைவு வேறு இங்கிலீஷில் அப்படி தானே சொல்லுவோம் நிறைவுனா என்ன முடிஞ்சுது இத்துடன் பூசை முடிந்தது ஆகையினால நிறைவு நிறைவுன்னு சொன்னால் கன்க்ளூஷன் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த அர்த்தத்தில் இல்லை இங்கே வந்து இன்ஃபினிட் இதுலேருந்து எதுவும் வரலை போடணும் இங்கிலீஷ்ல சொல்றாங்க சேரா இருவினையும் சேரா இறைவன் இறைவன் பொருள் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருவினையும் சேரா எப்படிலாம் சொல்லாம பாருங்க கடவுளுக்கு இருவினை உண்டா கிடையாது இருவினை சேரா இறைவன் இறைவனுங்கிற சொல்லு விசேஷியமா வச்சுண்டு இறை இருவினையும் சேராங்கிறதுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இருள்வினையும் சேரா இறைவன் சொல்லி விசேஷனமாகவும் போட்டுக்கலாமே இருவினையும் சேரா இறைவன் இறைவன் பொருள் புரிந்தார் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்லலாம் அத பலனாகவும் சொல்லலாம் ஈஸ்வர இதுதான் எனக்கு இன்னைக்குதான் தோணிது ஈஸ்வரனுக்கு விசேஷனமாகவும் சொல்லலாம் வபி இேத்த பூர்ணமத பூர்ணம் நித்து வீத்த அது ஒரு சொல்ற அதுக்கார்த்தம் அது சொல்லு அதோட்ச அபிதாயி சர்வநாள் பரோட்ச அபிதாயி பரோட்சமாக இருக்கும் அபிதாயின்னா பெயர் அபிதானம் பரோட்சமாக குறிப்பிடப்படுகிற கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததாக குறிப்பிடப்படுகிற அப்படி போடணும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததாக குறிப்பிடப்படுகிற பரோக்ஷ அபிதாயி சர்வநாம அதாங்கிறது சர்வநாம இது மனசுல வச்சுட்டு இருக்கார் இந்த சர்வநாமங்கிறது ஒன்று போறோம் சர்வநாம இன்னொரு அர்த்தம் சர்வநாம தத் பரம் பிரம்ம இத்தியர்த்தா தத்து பரம் பிரம்ம இத்தியர்த்தா அதாங்கிறத தத்துன்னு கொடுத்துட்டார் பரோக்ஷ அபிதாயி சர்வநாம தத்து பரம்பிரம் இத்தியர்த்தா பரம்பிரம் என்று இதற்கு பொருள் நான் இதுவரைக்கும் இந்த விளக்கம் சொன்னதே கிடையாது சொல்றேன் ஆதிசங்கரனுடைய இந்த விளக்கத்தை நான் இந்த வகுப்பு தான் முத முதல்ல டீச் பண்றேன் படிச்சிருக்கேன் முதல்ல சொல்லிக் கொடுக்கிறேன் விளக்கம் சொல்றது கருத்துக்கும் எட்டாத அந்த அந்த பிரதிப்பெயர் சொல்லால் சொல்லப்படுகிற புரோனவனாக இருக்கிற ஒரு சேர்த்து சேர்த்து சம்பூர் சம்பூர்ணம் பரிபூர்ணம் சம்பளம் பரம்பரம் ராமாவதாரத்தை பூர்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ணாவதாரம் எப்படியோ புரிஞ்சுட்டா சரி விவகாரத்தில் அப்படிலாம் சொல்கிறோம் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில் எல்லா விளையாட்டும் பண்ணியிருக்கார் ஆகினால் எல்லாரையும் அதுலேயாவது ஒரு ஏரியாவை விசேஷமாக பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் ராமர் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன யாரத்தான் அவர் திருப்திப்படுத்தலை ஞானியை திருப்திப்படுத்தலையா அக்ஞானியை திருப்திப்படுத்தலையா எல்லார்டையும் விளையாடிருக்கார் கிருஷ்ணரை நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் எடுத்துகிட்டு பேசிட்டுருக்கலாம் குழந்தையாக பேசலாம் கிருஷ்ண ராமரை குழந்தையாக பேசுறது ரொம்ப கம்மி கிருஷ்ணர் தானே குழந்தை இல்லைன்னா ராமரையா குழந்தைய வச்சு பூஜை பண்ணி உக்காந்துருக்காங்க சன்னியாசியும் பூஜை பண்ணின்னு உட்காந்துருக்கான் கிருஷ்ணர் சன்னியாசி ஞானிகள்லாம் வந்து ஹிரதயத்தில் பூஜை பண்ணுறாங்கன்னு கிருஷ்ணர் வந்து குழந்த வடிவத்தில் இருந்து கல்யாணத்தை பற்றி கேட்கவா வேணும் கோபி கதையை பேச ஆரம்பிச்சா பெரிசாயிடும் அது நிறைய பேருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கு அதெல்லாம் அந்த அந்த டாபிக் எடுத்துட்டு அது ஒரு ஸ்ங்கார ரசம் இல்லை அவர்கிட்ட நவரசம் இருக்கு சொல்ல கிருஷ்ணர் நவரச நாயகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நவரச நாயகன் ராமர் அப்படி இல்லை கொஞ்ச ரசம் அஞ்சு ரசமோ மூணு ரசமோ தான் சொல்லணும் அதனால இதோ புதுசா இருக்கு இப்ப தோணித்த அவ்வளவுதான் இன்னும் ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கிருஷ்ணர் நவரச நாயகன் இது வந்து ஏதோ கொஞ்சம் ரசத்தை வச்சுன்னு ஒண்டி ஓட்டின் தமிழ்ல அதுக்கு என்ன தெரியுமா இந்த தமிழ்ல இருந்து நவரசங்கிறது ஒன்பான் சுவை ஒன்பிரமன் வியாபி <laughs> <laughs> திருஷ்டம் ஆகாசத்தை போல வியாபி வியாபிக்கின்றவர் ஆகாசம் இருக்குமே நிரந்தரம் நிருபாதிகம் அதுல வந்து எந்த விதமான போன போய்டேத இருக்கு உபாதி ரகிதம் அர்த்தம் நிருபாதிகம் நிருபாதிகாசத்தை பரபிரம்மன் சம்பூர்ணமானது என்ன அந்த பிரிவு நிரந்தரம்னா என்ன அர்த்தம் பிரிவற்றது பிளவற்றது அகண்டமானது நிரந்தரம்ங்கிற வார்த்தைக்கு அகண்டம் பிளவு படாதது நிருபாதி எந்த வடிவத்தையோ எந்த வாங்கிக்கிறதே கிடையாது ஆகாசத்துல எல்லாமே இருக்கு நம்மளால சொல்லக்கூடிய ஒரு வஸ்து என்னன்னா ஆகாசம் அத்வைதத்துக்கு நல்ல திருஷ்டாந்தம் சௌக்மியான் ஆகாசம் நோபலிபிய இன்னொரு இடத்துல சொல்றாரு வாயு சர்வத்திர கோமகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்யுபாரைய பத்தாவது அத்தியாயம் நினைக்கிறேன் கிருஷ்ணர் சொல்றார் எப்படி ஆகாசத்துல வாயுவானது சஞ்சரிக்கிறதோ அப்படி என்னிடத்துல எல்லா உயிர்களும் சஞ்சரிக்கின்றன ஆஹா ஆகாஷவத்து வியாபி நிருப நிரந்தரம் நிருபாதிக்கஞ்ச நான் ஒரு சொல்லையும் சொல்லிட்டு இருக்கேன் இது முடிச்சுட்டார் இது அதஹா பூர்ணம் அதஹாக்கு அர்த்தம் ஓவர் அந்த ஆர்டரில் தான் வருவார் சங்கராச்சர் சாஸ்திரத்தில் வந்து ஆர்டர் படியே சொல்றது தான் ரொம்ப முக்கியம்னு இருக்குது நம்ம தான் ரீ அரேஞ்ச் பண்ணி புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக பேசுகிறோம் பூர்ணம்ங்கிற சப்தத்துக்கு முதல்ல அர்த்தம் சொன்னார் அப்புறம் அதஷ் சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார் ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணி முடிவை சொல்லிவிட்டார் தத் சம்பூர்ணம் ஆகாஷவத்யாபி நிரந்தரம் நிருபாதிக்கஞ்சு சொல்லி முடிச்சுட்டார் முதல்ல ஆரம்பித்தது எப்படி பூர்ணமதா பூர்ணம் நித் வியாவ் வியாபீத்தேதா கிராமர் பாயிண்ட் வேற சொல்லி வச்சிருக்கார் நஷ்டாச்ச கத்தரி திரஷ்டவியா அப்படி சொல்லி ஒரு கிராமர் பாயிண்ட் அதெல்லாம் வேண்டாய் போய்ங்க அதா இது பரோட்சாபிதாயி சர்வநிர்பூர்ணமாச்ச இது முடிஞ்சுது இனி பூர்ணமிதம் அதுக்கு அர்த்தம் வருது பூர்ணம் மதகாக்கு மீனிங் நிறைவு பெற்றது பூர்ணம் இதங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற இதெல்லாம் இவர் சேர்க்கிறார் இத்கிற வார்த்தையை சொல்ற போதுல போட்டுக்கிறார் ததேவ அதுவே தான் இதம் இதம்னா என்னது இதம் ஈஸ் இக்குவல் டு சோபாதிகம் உபாதிகளோடு கூடியது சோபாதிகம் நாம ரூபஸ்தம் பெயர் வடிவங்களுக்குள் இருப்பது பெயர் வடிவங்களில் இருப்பது கூட்டஸ்தன் நாமரூபஸ்தம் நாமரூபத்தில் இருப்பது இதம் இஸ்இக்குவல் டு சோபாதிக்கம் நாம ரூபஸ்தம் ஆபன்னம் விவகாரத்தில் வந்திருக்குனா நம்ம டிரான்சாக்ஷன் கர்ம விவகாரம் விவகாராபன்னம்னாலே கர்ம தான் அர்த்தம் கர்ம பங்க மு பழைய பூர்ணம் அர்த்தம் சொல்ற ஸ்வேண பரமாத்மனா வியாபிண பரமாத்மனா சுவேன ரூபேன தன்னுடைய நிருபாதிக ரூபமாகிய பரமாத்மஸ்வரூபத்தினால வியாபி அத வியாபிச்சுதான் இருக்கார் அடுத்த கண்டிஷன் போடுற உபாதி பரிச்சின்னேன விசேஷாத்மன சாமான்யமா இருக்கிற இதம்னா என்ன இந்த நாமரூப உபாதிகள்ல சாமான்யமா அவர் வியாபிச்சிருக்கார் நாமரூபங்கள் அல்ல ந உபாதி பரிச்சின்ன விசேஷாத்மனா வளையலும் வளையல் என்ற சொல்லும் மோதிரம் என்ற சொல்லும் தங்கம் அல்ல சொல்லாம கூடாத சொல்லலாம் ஆனா தங்கம் தான் வளையல் என்ற மோதிரம் என்ற சொல்லாலும் அழைக்கப்படுகிறது அணிந்து கொள்ளப்படுகிறது விவகார ஆபன்னம் விவகார ஆபன்னம் உபாதி உபாதி நாம ரூபா விசேஷமாக பூர்ணம் கிடையாது சாமான்யமா பூர்ணம் வார்த்தையை கவனிக்கணும் சாமான்யமா பூர்ணமா இருக்கு விசேஷமா அபூர்ணமா விசேஷமான அபூர்ண திருஷ்டியில சொல்லல சாமான்ய திருஷ்டியில சொல்லி இருக்கு தங்கம் வந்து சமம் வளையலும் மோதிரமும் விஷமம் விஷமம்னா என்ன வேற்றுமை வேறாக இருக்குன்னு நிறுத்தும் விஷமம்ங்கிறதுக்கு வேற்றுமை நிறுத்தம் ஒற்றுமை உணர்வில் பூர்ணம் என்று சொல்லப்படுகிறதே அன்றி இந்த வேற்றுமைகளுக்குள் வியாபித்திருக்கும் ஒற்றுமையை பற்றி பேசப்படுகிறதே அன்றி வேற்றுமைகளை பூர்ணம் என்று சொல்லவில்லை அப்படிங்கிறார் வேற்றுமைகளை பூர்ணம் என்று சொல்லவில்லை அஹ விஷாதி பரிட்சி விசேஷாத் அப்படி போட்டுக்கணும் பூர்ணம் போடணும் விசேஷாத்மனா பூர்ணம் நபதி அடுத்தது அது விளக்கம் சொல்றேன் திரு இதம் விசேஷ ஆபன்னம் காரியாத்மகம் இது கார்ய பிரம்மன்கிற காரியாத்மகம் பிரம்ம விஸ்வரூபன்னு நான் காலையில் சொன்னேன் தது இதம் அத்தகைய இந்த சாமான வடிவங்களை காட்டுகிறது சாமான்யமான தங்கம் விசேஷமான நாமரூபங்களாக காட்டுகிறது சாமானியமான ஜலம் அலைகளாக காட்சி அளிக்கிறது அலைகள் விசேஷம் சாமானியம் ஜலம் அப்படியே புரிஞ்சு அதே மாதிரி சாமான்யம் பூர்ணம் விசேஷம் அபூர்ணம் ஆக என்னால அபூர்ணமாக காட்சி அளித்தாலும் அபூர்ணம் முழுவதிலும் வியாபித்திருப்பது பூர்ணமே அதான் கருத்து விசேஷாத்யாத் பிரம்ம பூர்ண காரண ஆத்மனா உதச்சியத்தை அடுத்தது இப்ப இதுவரைக்கும் பேசினதுன்னு உபாதி பரிசின்ன விசேஷ ஆத்மனா சொன்னேன் இல்லையா அது வரைக்கும் இதம் பூர்ணம் ஓவர் அதா பூர்ணம் அதா இதணம் நிறைவு பெற்றது இப்ப வந்து பூர்ணாத்து பூர்ண உதச்சியூத்துக்குமகம் பிரம்மன் விசேஷமாக காட்சி அளிக்கிற விசேஷ நிலையில் இருக்கிற இந்த காரிய பிரம்மன் காரியஸ்வரூபமான பிரம்மன் காரணஸ்வரூபமான பிரம்மன் தான் காரியரரூபமான பிரம்மனா காட்சி அளிக்கிறது காரணாத்மனஹாத்துவ சங்கராஜர் வியாக்கியான மறக்க கூடாது வரியை விட்டாலும் விட்டுடுங்க சொற்களை விட்டாலும் இதெல்லாம் கூட பூர்ணாத்துவனஹா காரணாத்மாவிடம் இருந்து பஞ்சமி காரணாத்மனா உதச்சியத்தை மந்திரத்தில் இருக்கு உதச்சியத்தை உத்ரியத்தை நான் கிராமர்லாம் இப்ப சொல்லலை இதெல்லாம் சொல்லிட்டு நான் விரும்பல அதுக்கு நான் பண்ண அது தனி வேலை பண்ணணும் அதுல உத்ரீயத்தே உத்கட்சத்தின் என்ன அர்த்தம் வெளிப்படுகிறது மேலுக்கு தோன்றுகிறதுனா உத்ரிய சொல்ற உதச்சத்தை உத்ரியத்தை இத்தேதத் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியத்தை அர்த்தம் சொல்லியாச்சு அதை விளக்கி சொல்ற எத்தி காரியாத்மனா உத்ரிச்சிய ததாபி எத்து ஸ்வரூபம் பூர்ணத்வம் பரமாத்ம பாவம் தத்து ந ஜாதி பூர்ணமேவ உத்ரிச்சியே அப்படி சொல்ற அதாவது காரிய வெளிப்பட்டாலும் காரிய வெளிப்பட்ட போதிலும் தன்னுடைய உண்மையான இயல்பாகிய பூர்ணத்தன்மையை பரமாத்மஸ்வரூபத்தை பூர்ணத்துவம் இஸ்இக்குவல் டு பரமாத்ம பாவம்னு போற பூர்ணத் கிருஷ்ணன் கவனிக்கணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் சர்வோபிஷோ வாசுதேவ சர்வம் சகாத்மா சுதுலபா நினைச்சு பரமாத்ம பாவம் தத்து ந ஜாதி அதை விடுறதில்லையா தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு விலகுவதில் இத விவர்த்தம் சொல்றோம் தங்கம் தன் இயல்பை விடாமலேயே நகையாக காட்சி அளிப்பதை போல இறைவன் தன் சொரூபத்தை விடாமலேயே உலகாக காட்சி அளிக்கிறார் இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நல்லா யோசிக்கணும் பூர்ணமே உத்ரிச்சே அந்த பூர்ணந்தான் வெளிப்படுகிறது பூர்ணச பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியதேவர் பூர்ணாத்து பூர்ணம் உதட்சியத்தை ஆச்சாரிய வந்து பூர்ணாத்து காரணாத்மனாக போட்டார் பூர்ணம் உதட்சியத்தைங்கிறதுக்கு பதிலாக பூர்ணத்வம்னு போட்டிருக்கார் பூர்ணத்வம்னு போட்டு உதட்சியத்தை போட்டிருக்கார் நீங்கள் போட்டுக்கலாம் பூர்ணம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணத்வம் இப்போ அது முடிஞ்சு போச்சு பூர்ண மதகா ஓவர் பாஷ்யப்படி பூர்ண மதகா நிறைவு பெற்றது பூர்ணமிதம் நிறைவு பெற்றது பூர்ணாத்து பூர்ணம் உதட்சியத்தைங்கிற வரியும் நிறைவு பெற்றது அந்த வாக்கியமும் நிறைவு பெற்று இப்போ அடுத்த வாக்கியம் பூர்ணஸ் பூர்ணமாதாயமாக இருக்கின்ற இந்த பதங்களை கவனிச்சுட்டே இருக்கணும் பரமாத்ம பாவம் பிரம்மங்கிறார் பூர்ணங்கிறேன் பேசுறது இல்லை பூர்ணம் டு வியாபின் விட்டார் அவ்வளவுதான் அனந்தம் வியாபகம் அனந்தத்துவம் வியாபகத்துவம் அரிச்சின்னத்துவம் அண்டத்துவம் சர்வகதத்ம் ஏலாம் இல்லையாத்தனியாத்தான வருது பூர்ணம்னா என்ன அர்த்தம் அனந்தத்துவம் அனந்தத்துவம்னா என்ன அர்த்தம் அனந்தமா இருக்கு இன்பினிட் அர்த்தம் அனந்தத்துவம் என்ன சொன்ன வராது அப்புறம் அனந்தத்துவம் வியாபகத்துவம் சர்வகதத்துவம் அகண்டம்கண்டத்துவம் எல்லாம் காரியாத்மனா பிரம்மணா பூர்ணசுவல் டு ஷஷ்டி இது ஷஷ்டி விபக்தியா இருக்கிறதுனால காரியாத்மனஹா பிரம்மணஹா காரியாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மத்திடம் இருந்து பிரம்மத்திடம் என்ன அடுத்த பதம் இருக்கு பூர்ணசுவல் டு காரியாத்மனஹா அடுத்த பதம் என்னது பூர்ணம் பூர்ணச பூர்ணம் ஆதாயம் வந்துட்டோம் பூர்ணம் பூர்ணம் பூர்ணத்துவம் தூக்கி எடுத்துவா இஸ்இக்குவல் அர்த்தம் பாருங்க ஆத்மஸ்வரூப ஏகரசம் ஆபாத்திய ஆத்மஸ்வரூப ஏகரசம் எல்லாரிடத்திலும் இருக்கின்ற அந்த ஏகரசமாக சிதேக்கரசரூபி எளிதா சாஸ்திராமத்தில் சொல்றோமே ஆகல ஆத்மஸ்வரூப ஏகரசம் ஆபாத்திய ும் பொருளில் இருக்கின்றாரத்தை காண்பதே அறி திருக்குறள் எவ்வளவு பெருமை பார்வோம் திருக்குறளுக்கு பெருமைப்பு தான் புரியும் இன்னும் சொல்ல போனா பூர்ணமதாக பூர்ணமதத்தை வச்சுட்டு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இஸ்வல் டு பூர்ணமதாக பூர்ணமிதம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் பூர்ணமதாக்கு ஈக்குவலா தோன்றதா இல்லையா ஏன்னா அதுலயும் சார்பு சார்பு போட்டிருக்கார் சார்பு உணரணும் சார்பு கெடைங்கிறார் உணரணுங்கிறார் கெடைங்கிறார் எத்தனை தடவை அதை விசாரம் நான் ஏதோ ஒரு தடவை மூணு மூணு கிளாஸ் எடுத்தேன் ஞாபகம் எனக்கு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் ஒன்ற வரி விஸ்வரூபங்கிறது தான் அதனால்தான் திருக்குறளுக்கு வந்து ஆரியமும் செந்தமிழும் ஒரு பாட்டு இருக்கு திருவள்ளுவர் மாலையில் ஆய்ந்து இனிது எதுன்னு கேட்டால் சம்ஸ்கிருதமா தமிழா இந்த ரெண்டு பாஷையில எது இனிதுன்னா பாஷை இனிதுலாம் சொல்லாத அதுல இருக்கிற விஷயத்தை வச்சுதான் பாஷையை பத்தி பேசணும் தமிழ் சிறந்ததா வடமொழி சிறந்ததான் அது இலக்கியங்களை வச்சு நீ எடப்படணும் அப்பயம் வேதமுடைத்து வள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து தமிழுக்கு சிறப்பே திருக்குறளால தான் சம்ஸ்கிருதத்துக்கு சிறப்பு வேதத்தால ஆரியம் வேதம் உடைத்து வள்ளுவனார் ஓது குரப்பா உடைத்து திருவள்ளுவர் குரல் சொன்னதுனாலதான் தமிழுக்கே சிறப்பம் அத்தமிழ்மொழிக்கு சிறப்பு வந்தது திருக்குறளால எல்லா நூல்களையும் வச்சு பார்த்தா முதல்ல நிற்கிற திருக்குறள் தான் நிற்கும் நான் திருக்குறள் மேல பற்று இருக்கிறதுக்காக சொல்லலை பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு இணையிறது பாருங்க நான் சொல்றது மெய் உணர்தல் சார்பு உணர்ந்து சார்பு கெடை ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் பேர் திருக்குறளை வந்து அது என்ன ஒரு அது வாழ்வியல் நூல் தானே அது என்ன ஒரு இதுதானே சாதாரணங்கள் திருக்குறளுடைய மகிமையே புரியும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் காரியாத்மனஹா பிரம்மனஹா பூர்ணம் பூர்ணம் டு பூர்ணத்துவம் ஆதாய இவல் டு கிரகித்வா கிரகித்வா இசிக்கு ஆத்மஸ்வரூப ஏக்கரசம் ஆபத்திய அப்புறம் ஒரு கண்டிஷன் போடுற வித்யா வித்யா அறிவால் அறிவால் ஏதாவது தியானத்தால் அல்ல தியானேனா போடல ஜபேன ஜபத்தினால் தியானத்தினால் அதிருத்ர மகா யாகத்தினால் ஒன்னும் போடல வித்யா வித்யா ஆதாய வித்யையா கிரித்வா வித்யா ஆத்மஸ்வரூப ஏகரச வித்யா இப்படி உட்கார்ந்து பொறுமையா ஜவுமாரி இழுத்தாலும் விடாம கிளாஸ் அட்டன் பண்ணி நானும் ஜவுமாரி இழுக்கலை எனக்கு தெரியும் இழுக்கிறேன்னா இல்லையான் அது எனக்கான இழுக்கிறேன் நீங்க அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறேன் என் பிராரப்தத்தை அனுபவிக்கிறேன் உங்க பிராரப்தான் நல்லதா நீங்க நினைச்சா ஓகேவரூபரசம் ஆபாத்ய வித்யாதாய முடிஞ்சு போயிடுச்சு பூர்ணமேவிஷே அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு அடுத்தது வரப்போறது ஆனா இன்னும் இது வித்யா பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா அவித்யா கிருத்தம் பூதமாத்திர உபாதி சம்சர்கஜம் அந்யத்வ அவசம் ஆதாயங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் ஆதாய பூர்ணத்துவம் ஆதாயங்கிறது நீக்கமர நிறைந்திருக்கும் வேற்றுமையில் வியாபித்திருக்கும் வேற்றுமையில் இறைந்திருக்கும் இப்படி போடணும் தூய தமிழ் வேற்றுமையில் இறைந்திருக்கும் அந்த ஒன்றான மெய்ப்பொருள் தன்மையை ஆத்ம ஏக ரசத்துவத்தை அறிவால் அறிந்து அறிவால் உணர்ந்து அறியாமையினால் உண்டு பண்ணப்பட்ட அவித்யா கிருதம் அறியாமையினால் உண்டு பண்ணப்பட்ட பூத மாத்திர உபாதி சம்சர்கஜம் பூதமாத்திரம்னு அர்த்தம் பஞ்சபூதங்களான உபாதிகள் எல்லாம் பஞ்சபூதங்கள் தான் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு சூக்ம சரீரமும் பாஞ்ச ஸ்தூல சரீரமும் பாஞ்ச பௌதிகம் அபஞ்சீகிருத்த பாஞ்ச பௌதிகம் பஞ்சீகிருத்த பாஞ்ச பஞ்சீகரணம் செய்யப்பட்டம் சூக் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட காரணமானதுங்கிறார் வேற்றுமைக்கு காரணம் இந்த பூதங்களின் தொடர்புங்கிறார் பூதங்களின் பாஞ்ச பௌதிகங்களின் தொடர்பால் உண்டான வேற்றுமை உணர்ச்சியை வேற்றுமை தோற்றத்தைங்கிற வேற்றுமை உணர்ச்சியை சொல்லல வேற்றுமை தோற்றத்தை என்ன ஆழம் பாரணும் அந்யத்வ அவபாசம் அந்நத்துவம்னா என்ன அர்த்தம் நான் வேற நீ வேற அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி இந்த வேற்றுமை உணர்ச்சி வேற்றுமை தோற்றம் இருக்கு அந்நத்துவ அவபாசம் திரஸ்கிருத்திய திரஸ்கிருத்தியனா தூக்கி கடாசி நம்ம பாஷையெல்லாம் சொல்லணும் தூக்கி கட்டாசி திரஸ்கிருத்தியா என்ன அர்த்தம் தூக்கி எரிங்கிறார் சன்னியாசமே அதான் அர்த்தம் அஸ்னா தூக்கி எறியுன்னு அர்த்தம் அஸ் கஷேப்பனே தூக்கி போடு அது நன்னா தூக்கி போடு நீ அஸ் நல்லா மந்திரத்தை சொல்லி கத்தி சொல்லு மூணு தடவை சொல்லு பொண்ணாசையை விட்டேன் பெண்ணாசையை விட்டேன் பொண்ணாசையை விட்டேன் மூணு தடவை மெதுவா சொல்லு மூணு தடவை நல்லா சத்தமா சொல்லு இப்படி சொல்லணும் சொல்ல சொல்லு நதிக்கரையில் நின்று சொ திரஸ்கிருத்தியூக்கி எரிடா கழட்டி போடு குடுமையை பிச்சு அவுத்தி கௌபீனத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி போயிடறான் போறவளை சாப்பிட்டு கொஞ்சம் உப்படியா இருக்கணும் நாட்டுக்கு நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் கொடுக்குற குரு நமஸ்காரம்ன்றார் ஜாத்த ரூபதரணா இருக்கிற அந்த சன்னியாசிய பார்த்து நமஸ்காரம் பண்ணி அப்பா நீ வந்து உன்ன மாதிரி ஆட்கள்லாம் சமூகத்துக்கு தேவை அதனால வந்து ரொம்ப நீ ஆடம்பரமாக வாழ வேண்டாம் எளிமையா நான் கொடுக்குற வஸ்திரத்தை கட்டிக்கோ நான் உனக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் இந்த ஆசிரமத்தில் ஆயிரும் சன்னியாச ஆசிரமத்தில் ஆயிரும் இப்படி ஓடிடாது இது ஒரு வகையான ஆசிரமம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காசி யாத்திரை பண்ணுவான் காசி யாத்திரை அவன் கிளம்பி அவன் நிஜமாக போயிட்டான் நல்ல விரதம் இது கல்யாணம் பண்ணுறோம் என்ன காசி அது சொல்லுவான் காசி யாத்திரை காசி யாத்திரை போக வேண்டாம் போக வேண்டாம் எனது குமாரத்தி எனது குமாரத்தி எனது குமார்த்தி சௌபாகியவதி இவளை சொல்லி சீதையை நான் உனக்கு கன்னியாதானம் கொடுக்கிறேன் நீ அவளை பாணிகிரகம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் சுகமா சுகமாக இருக்கவும் இருக்கவும் இருக்கவும் சொல்லுங்க கட்டி மேலே கட்டி மேல கட்டி மேல தாக்க குடுறாட்டி நான் வந்துடுவான் இதுவும் சன்னியாசத்துலேயும் இதே கதை தான் பாருங்க இவன் பாட்டு போறோன்னா பாவம் அது ஒரு சடங்காக போயிடுறது ஓன்னு கத்துறது கத்தி விட்டு அப்படி போன உடனே அவரை நமஸ்காரம் பண்ணி வாங்கோ ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக லைஃபில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இது பண்ணுற அவனுக்கும் கஷ்டம் போயிட்டு விட்டான் நான் இதை பண்ண சன்னியாசம் போய் அங்கே போன உடனே சரி போயிட்டோம் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது ஓம் பூர்ணமூர் பூர்ணா தூர்ண்ப பூர்ணமா தா பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்திஷாஹரி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்விபா வோமவத்வாஜிமூர்த்த மூர்யா வாழி யங்கள்மோனி அருள் வாத்தையு வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாதி ஓம் ஆதிநாமி